प्रपन्न कृष्णाय देही ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா भगवान श्री कृष्णर குணங்களை பற்றி உபதேசம் பண்ணி நிறைவு செய்த பிறகு நிற்குண தத்துவம் அல்லது குண சாட்சியாக இருக்கக்கூடிய நிர்குண ஆத்ம சைதன்யத்தை பற்றி பத்தொம்பது இருபது ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் இங்கே சொல்லுகிறார் தேக சமுத்பவான் முதல்ல தேகிங்கிறதை எடுத்துக்கணும் தேஹின்னா ஜீவாத்மா இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவமானது உடம்பாகவே நம்மளை நினச்சின்னு இருக்கோம் ஆனால் உடம்பை உடையவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த உடம்பு உண்மை இல்லை அப்படின்னு புரிஞ்ச பிறகு உடம்பை உடையவர்களாகவும் நம்ம இல்லைன்னு புரிஞ்சுப்போம் முதல்ல உடம்பு வேறே நான் வேறேன்னு புரிஞ்சுக்கிறோம் பிறகு உடம்பு உண்மை இல்லை அது ஒரு மாயத் தோற்றம் அப்படின்னு பிறகு அது என்னுடையதுங்கிற எண்ணத்தையும் நீக்கிவிடுறோம் தேக சமுத்பவான் அடுத்தது தேக சமுதவான் என்னம் தேகத்துக்குகத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த குணங்கள் இந்த மாய தோற்றமாகிய உடம்பு மனசு இவற்றையெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு காரணமாக இருக்கிற குணங்கள்னு அர்த்தம் தேக தேகத்தை உண்டுபன்றக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏதான் குணான் இந்த மூன்று குணங்களை அதித்திய அதித்தியன்னு சொன்னால் அவைகளை பொய்யென்று நன்றாக புரிந்து அவற்றை மித்யா என்று நிச்சயம் செய்து த்ரீனு இருக்கு ஏதானு த்ரீனு குணான் தேகசமுத்பவானு அத்தீத்திய இந்த மூன்று குணங்களால தான் இந்த உடம்பு மனசு இந்த தன்னுணர்வே தோன்றுகிறது என்பதை உணர்ந்து அவைகளை மாயத்தோற்றம் பொய்யென்று நிச்சயம் செய்து கனவுக்கு நிகரானது என்று நிச்சயம் செய்து ஜென்ம மிருத்து ஜராதுக்கைஹி விமுக்தகா இந்த சரீரத்தோடு நம்மளை சம்பந்தம் நிறைய துக்கம் இருக்குது பிறக்கிற போதே அழுதுண்டே பிறக்கிறோம் ஜென்மதுக்கம் அப்புறம் மிருத்து துக்கம் இந்த சரீரத்தை விட்டு கிளம்புற போது ஏற்படுற துக்கம் அப்புறம் ஜரா இதை நம்ம பதிமூணாவது அத்தியாயத்திலேயே படித்தோம் ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்கதோஷானு தர்சனம் பகவான் இருபது குணங்கள் வேல்யூலாம் சொன்னார் அதில் ஒரு வேல்யூ இந்த பிறப்பு துன்பம் இறப்பு துன்பம் முதுமை துன்பம் நோய் துன்பம் இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து இவற்றில் பற்றற்ற தன்மை வளர்க்க வேண்டும் என்று சொன்னார் இங்கே மோட்சத்தை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் மறுபடியும் புறக்கிற மறுபடியும் சாகர துக்கம் அப்புறம் வியாதி அதை எடுத்துக்கணும் ஜரா முதுமை துன்பம் இவற்றிலிருந்து விமுக்தகா விமுக்தஹா நன்றாக விடுபட்டு அமிர்தம் அஸ்னுதே அமிர்தத்தை அனுபவிக்கிறான் அமிர்தம் அஸ்னுதேன்னு சொன்னா இங்கேயே தன்னை அழியாத பிரம்மமாக தன்னை உணர்ந்து கொள்ளுகிறான் அ அழியாத ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறான்னா என அர்த்தம் ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்கு நமக்கு ரெண்டு அனுபவம் இருக்கு ஆனா ஒரு அனுபவம் இந்த மாய திரையினால மறைஞ்சிருக்கு அதை நாம் இந்த பகவத்கீதா சாஸ்திரம் அதை ரிமூவ் பண்ணுறது நீக்கி காட்டுகிறது ஆகவே இது இந்த வாழ்க்கை இதில் ஏதோ ஒரு அதிசயமாக இது உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் ஒழுங்குபாடெல்லாம் இருக்கிறதுனால அப்படி தோன்றுகிறது ஆகவே அமிர்தம் அஸ்ணு தே மோட்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறது அர்த்தம் ஆகவே இந்த சரீரத்தில் இருக்கிற ஆத்மாவானது இந்த சாஸ்திரங்களை எல்லாம் கிரமமாக படிப்பதன் மூலம் இந்த தேகத்துக்கு மறுபடியும் புறக்கறத்துக்கு காரணமான இந்த மூணு குணங்களையெல்லாம் உணர்ந்து அவைகளை கடந்தவனாக அவைகளை பொய்யன்று உறுதி செய்தவனாக இந்த பிறப்பிலும் சரி வரக்கூடிய மறுபிறப்பு அப்படின்னு சொல்கிறோமே அதையும் இல்லாமல் செய்து விடுகிறான் இங்கேயே இப்பொழுதே மோட்சத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் ஆக இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் குணாதீத ஸ்வரூபம் நிர்குணஸ்வரூப ஆத்மாவை உணர்ந்து இந்த சகுண மித்தியாத்மாவை நீக்குவது அறிவால் நீக்கிவிடுவது அபிமானத்தை நீக்கிவிடுவது அப்படிங்கிற உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு இப்படி தத்துவத்தை புரிந்து உலக வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அர்ஜுனன் கேட்க போறான் எப்படி ஸ்தித பிரஜ லட்சணம் பராபக்த லட்சணம் பார்த்தோமோ அதே மாதிரி குணா தீத்த லட்சணம் வரப்போகிறது அதை நாளைக்கு படிக்கலாம் ஜன்ம மிருத்யுஜரா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம்